வருது ஒரு மரத்தை வளங்கல்லை ஒரு புதுதான் பழமும் ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் அது ஸ்ட்ரைட் லைனா நிச்சயமா இல்ல ஒரு ஆப்பிளோ ஆரெஞ்சோ மாம்பழமோ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா ஸ்ட்ரெய் லைனா எடுத்துகிட்டு சௌரியமா இருக்கும் போறோம் ஒரு ரெண்டு மாம்பழம் லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம் பீஃப் கேஸ் சௌரியமா போட்டு போகலாம் இது ரவுண்ட முண்டு இருக்கு பீப் கேஸ் கொல்ல மாட்டேங்கிறது வேற ஏதாவது பயிரெடுத்துட்டு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கு நேச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு மலை எடுத்து பாருங்க ஒரு நதியுடைய பிரபாக பாருங்களைஞ்சி களைஞ்சு இருக்கும் அவன் இப்ப கொஞ்சம் கரு ஜாஸ்தியா அப்பீலுக்காக இருக்கா இப்ப ஒண்ணு இல்ல இங்க இருக்கக்கூடிய கம்பத்தி எடுத்துக்கோனே இந்த பிள்ளை எடுத்துக்கோ மேன்மேடு தான் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மண்டபம் அதுல அது ஸ்பாரிஷா முதல்ல வந்து அது அங்கங்க ஒவ்வொரு ஆங்கிள் அதுக்கு ஒரு கர்வேச்சரை அது கர்வேச்சர் கூட இல்ல அப்படி ஒரு கர்வேச்சர் மாதிரி ஒரு ஒரு ஸ்மூத்னஸ் குடுத்துருக்காங்க இவ்வளவு செயற்கையா கொடுக்கக்கூடாது நேச்சுரலா கட்டுறது உங்களுக்கு எப்போதுமே போகிறது அதுதான் இருக்கும் கருவைச்சல் கரைச்சல் கருடா அப்படின்னு இருக்காங்க சுவாமி இயற்கை அப்படி இருக்கு மனுஷனுடைய காரியம் ஒரே ஸ்டைட்டை இருக்கு இது ஆனா மனசுடைய தன்மையில பாக்கிற பொழுது எதிர்பதமா இருக்கு பகவான் போதை சேர வேண்டிய மனசானது ரொம்ப இருக்கு இந்த மனசு மனுஷன் செய்யக்கூடிய இரிகேஷன் இருக்கு மீதி முதல்ல சொன்ன லஹரி பிரவாகம் இதெல்லாம் இயற்கையாக ஏற்படக்கூடியது இந்த நாளையும் அம்பாளுடைய நெத்தி மகளுக்கும் என்ன சம்பந்தம் அம்பாளுடைய முகத்துடைய அழகு எப்போதுமே அகத்தின் அழகு முகத்திலேருந்து மீதி அவயவன்கள் எவ்வளவு அழகு இருந்தாலும் முகத்துல ஒரு களை இல்லைன்னா அந்த அழகானது சோபிக்காது இருக்கூடிய அழகானது பொங்கி மேல வரதான் இப்படி இந்த தாராக்கட்டையில பாத்தா மேல இருக்கக்கூடிய பாகம் அப்படி பொங்கி வர்றது லகரி ஆட்டமா இருக்கு அப்புறம் ஒரு பிரபாக மாட்டமா வேகமா வந்து மேல சேர்றது பரிவாக சோத அப்புறம் நெத்தி உச்சி முட்டும் உச்சந்திரம் முட்டும் வரும்போது கொஞ்சம் வேகம் குறைஞ்சு சோதகா அது அது மட்டும் இயற்கை ஏன்னா எந்த குழந்தையும் போது நெத்தி மகுடோட பிறக்கிறது இல்ல கேசத்தோட பிறக்கலாமே மகுடு அப்புறம் நாம சீப்ப போட்டுதான் மகுடு எடுத்தாங்கனோம் மேடா இருக்கூடிய யாரோ குழந்தைக்கு ஒரு தாயார் வாரி விடுற போது நடுவில் சீப்ப போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மகுடு எடுத்து கேசத்தை ரெண்டு விதமா பார்த்து பண்ணி விடுறாலும் அது மாதிரி அம்பாள் மகுடு எடுத்து இருக்கக்கூடியது செயலுக்கு அதனாலதான் மகுடு கோணலா இருந்தாக்க மது திருப்பி மகுடு இருக்கணும் அப்படின்னு தோணுது ஸ்டேஜா வரல அப்படின்னு தோணுது முகம் கோலா இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது வேற மகிடு இருக்கணும் அப்படின்னு தோணுறது அது மேன்மேடா இருக்கிறதுனால செயற்கையா செய்ய செயற்கையா செய்ய கனால் ஆட்டமா சரணி ஆட்டமா இந்த அம்மாளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழகு ஒரு பெரிய லகரி ஆட்டமா அலையாட்டமா மேல் நோக்கி எழும்பி பிரபாகமாட்டமா போய் சேர்ந்து கடைசியில் கோடு போட்டாப்புல இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்னுடைய நெத்தி மகுடானது சிந்தூரத்தை தரிச்சு செக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய நெத்தி மகிடுனது மகிடை பாக்கிற பொழுது இளம் சூரியனை அப்படியே கைதி பண்ணம் நினைச்சு ராத்திரி இருட்டானது இந்த கூந்தல் இருக்கக்கூடிய கருப்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டு சூரியன் அப்படியே கபலீகரணம் பண்ணி ஒரே ஒரு கிணத்த மிச்சம் வச்சாப்புல அந்த சிந்தூரம் பூசி இருக்கக்கூடிய நெத்தி மகிடு மாற்றம் நெடுவில் விட்டு வச்சிருக்க இவ்வளவு அழகா பிரகாசிக்கக்கூடிய ஒரு நெத்தி மகிடானது எங்களுக்கு பரம கஷேமத்தை கொடுக்கட்டும் தனு துக் தவ வதனந்த வகந்தி சிந்தூரம் பிரபல கபரீரணம் அப்படி தியானம் பண்ணும் அம்பாளுடைய கூந்தலையும் அந்த கூந்தல் நலவில் இருக்கக்கூடிய மகுடையும் ஒவ்வொரு திருவேணிகள் ஐதிஹம் கங்கை யமுனே சரஸ்வதி மூணும் இருக்கிறதா ஐதிஹம் அதுல ஒரு பாகம் கங்கை ஒரு பாகம் யமுனே நடுவில் இருக்கக்கூடிய மகுடுதான் அந்தவாகினியா சரஸ்வதினு பெரியவாழ்லாம் செல்லுவா அதனால மகுடுங்கிறது நேரம் முன்தலையில இருந்து பின்தலை பயணம் நடுவ தான் மகன் இப்படி இப்படி என்னோடாமா இப்படி இல்லாம இந்த மகிழோட சேர்த்தி இல்ல ஏதோ சொல்லல எப்படி இருக்குன்னு அவத்து யூ கேன் ஃபார்ம் யுவர் ஓன் இம்ப்ரஷன்ஸ் அது மகன் எடுத்தாடு நடு சிரதான் இருக்கணும் வசந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதிவ நவீனம் இப்படி நெத்திபட சொல்லுட்டு அடுத்த ஒரு ஸ்லோகம் விட்டு அடுத்த ஸ்லோகம் நெத்திய விற்கிறுதி மக்குடக்ட்லம் விபாத் உபயமேமித சுதாலே பயூதி அழகுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாட்டமா நெத்தி இருக்குமாட்டம் லாவண்யி தடையது எப்படி இருக்குது நீங்க சந்திரன் பூர்ண சந்திரன் ரெண்டு பாகமாக ஸ்பிட் பண்ணினா சந்திரனுடைய ஒரு பாகத்தை போல தீயம் தன்மன்மே குட்ட கடிதம் சந்திரசகலம் சாதாரணமா ரெண்டு பாகமா ஒரு சர்க்கிளா இருக்கூடிய ஒரு வஸ்துவ ரெண்டிச்சா ஒன்னு ஒன்னு ஃபிட்டாகணுமோனோ இது மாதிரி ஃபிட் ஆகக்கூடியதா இல்லை ஒரு பெரிய சர்க்கிள் அந்த சர்க்கிள்ல மேல இருக்கக்கூடிய ஹாஸ் அது கீழே வந்துடுச்சு கீழே இருக்கக்கூடிய ஹாஸ் மேல போயிடுச்சு நெத்திய பார்க்கிற போது பூர்ணச்சந்திரன் ஒரு பாகத்தை போல இருக்க நெத்தி மேல இருக்க வேண்டிய பாகம் கீழ இருக்க வேண்டிய சந்திரனுடைய பாகம் அப்படி இப்படி இருக்கானது உபயம் அப்பி சண் சந்திரனுடைய பாகமாட்டமா நெத்திய பாக்குறது தோணுது அது இடம் மாறி போன மாதிரி இருக்கு இடம் மாறி போனா ஃபிட்ச் ஆகணுமே அப்ப ஒண்ணுக்குன்னு சரியா ஃபிட் ஆகலைன்னா சுமப்படும் சின்ன இஷ்டம் சொல்றேன் தலை மாட்டில் ஒரு அலாரம் பிளாக்கை வச்சுப்பா கசாலம் எழுதி அது இப்ப வரக்கூடிய பிளாஸ்டிக் கேசஸ் தானே எல்லாம் ஒரு நாபாட்டமா இருக்கும் தந்தாட்டி உள்ள பேட்டரி அது பேட்டரி மறைச்சிருக்கு அது என்ன அது எல்லாமே பிளாஸ்டிக் ரொம்ப ட்ரெயர் ஹேண்டிலிங்காக தான் இருக்கும் விழுசியில அலாரம் அடிக்கிற போது தரையை தட்டுடுவான் தரையை தட்டிருக்காக்க வேகத்துல அந்த நாபு சமயத்திட்டு விழுந்துடும் கார்த்தால விழுந்துன்னு பார்த்தா காணமே பேட்டரி மாத்திரம் எக்ஸ்போஸ் எங்க இருக்கு தேடிவோம் எங்கேயாவது தூக்கத்தை தூக்கத்தை கை படுறவது கை ஃபீலிங் தெரியுது பேட்டரி எக்ஸ்போஸ்டா இருக்கு நாபு விழுந்திருக்குன்னு தெரியுது விழுந்திருக்கு தெரியுது அப்படியே திராவி பார்ப்பான் திராவிடா ஏன்னு லைட்டு போடுறதுக்கு சோம்பு அந்த நாப் பல்சன் இருக்கிறனுக்கு அரை போல அதுக்குடி இருக்கு ஒரு பெரிய போட்டு ஒட்டிருக்கு கோந்து போறாதுன்னு தெக்கவே ூதி பரிணமதி ராக்காஹிமகேபம்னா ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம் சூத்தின்னு சொன்னாக்கியூங்கர தாத்துர தாத்து வேற சாவு யாவு சேர்ந்தது தாத்துதான் இங்கிலீஷ்ல எஸ்இ டபிள்யூ சூ வந்தது அர்த்தம் அது தைச்ச மாதிரி எதோ பையன் தைச்ச மாதிரி கோனி பைய தைச்ச மாதிரி கோந்த போற ஒந்த போட்டு ஒட்டிருக்கு சுதாதே பஸ் சந்திரன் பேருந்து ஒரே அமிர்தமயமான கிரணங்கள் ஒழுகிறதோனோ அந்த அமிர்தமயமான கிரணங்கள் எல்லாம் கோந்தாட்டமா இந்த ரெண்டு பாகமும் ஒன்னு விட்டு ஒண்ணு பிரிஞ்சு போகாதபடி கோந்த போல ஒட்டி வச்சிருக்கு அதனால சந்திரனுடைய ஒரு பாகமாட்டமா ஒரு நெத்தி எனக்கு தெரிகிறது அப்படின்னு பிரார்த்திக்கிறான் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறேபம்னா ஒட்டிக்கிறது இதை நல்லா மறக்காம இருக்கிறது ஸ்திரீகளுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்றேன் இப்ப பல இடங்களில் குக் வேணும் வந்துருக்கு அதுலயும் நான் ஸ்டிக்கி தவா அதுல தான் தோசை அப்படியே மெலிசா வேப்பராட்டமா வரும் ஒட்டிக்காம வரும் அப்படின்னு சொல்ற வாத்து பழக்கம் கிடையாது சாத்து தான் பழக்கம் அது தோசை நம்ம முருகலா அப்படி மெலிசா வரும் நான் ஸ்டிக்கி அந்த தவாக்கு ஒரு பிராண்ட் என்ன சொல்றான் நிர்லேப் அப்படிங்கிறான் இப்படி நெத்திய வர்ணிச்சுட்டு நெத்திக்கு கேடு அம்பாளுடைய இருக்கு அந்த புருவத்தை அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோ புக்னே கிச்சி புவனி அம்மா உன்னுடைய ரெண்டு புருவங்கள் இருக்க கொஞ்சம் லேசா அந்த புருவமான நெரிசலோட இருக்கான் புக்மே கிஞ்சி புருங்கிற வார்த்தையில இருந்துதான் தமிழ்ல புருவமும் இங்கிலீஷ்ல புரோ என்ற வார்த்தையும் வந்தது அப்படின்னு கே சொன்னேன் மதுக்கிதம்மன்யே சவியேதரீதம் ரீபே பிரகோஷ்டே முகூடாந்தரமுஞ்சி ஏ அம்பாளுடைய புருமுக ஏன் கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டிருக்குனா குழந்தைகளின் இந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உலகத்துல அவழ ரொம்ப ஏமாந்து போய் தவிச்சிருக்காளே வாழ்க்க அவளுக்கு மேல என்ன கஷ்டம் வராமல் இருக்கணும் இருக்கக்கூடிய கவலையால நெரிசல் ஏற்பட்ட மாதிரி அவள் கருணையே வெடிவிடுத்தவள் அதனால உலகங்கள்லாம் கஷ்டத்துல தத்தளிக்கிறத பார்த்தப்பறம் கவனப்படுறது முன்னாடி கவலை கஷ்டம் வரப்போதேன்னு முன்கூட்டியே கூட கவனப்படுவது புவன பய பங்கப் தொதியே நேத்திரியா மதுகல ருணம் இந்த ரெண்டுருவங்கள் அம்பாளுடைய பார்க்கும் போது என்ன தோணுது ரொம்ப சகஜமான ஒரு திருஷ்டாந்தான் ஆனா மீதி கவிகள் சொல்றதுக்கும் ஆச்சாரியும் என்ன வித்தியாசம்னா மீதி கவிமா ஒவ்வொரு புருவத்துக்கும் ஒவ்வொரு புருவத்தையும் ஒரு வில்லாட்டமா செல்வ ஆச்சாரியா ரெண்டு புருவத்தையும் சேர்த்து ஒரு வில்லா சொன்ன தனுர்மே ஒரே தனுசா இருக்கு ஒரே தனுசுக்க நான்கயருடைய பொத்ரா அம்பாளுடைய ரெண்டு கண்கள் இருக்க கருகரு கருவிழியாளர்கள் அந்த கருப்பா இருக்கக்கூடிய விழியானது லோகத்தாம் கட்டாட்சத்தால் அனுகிரம் ஒரு கோடியில இருந்து அப்படியே வரிசையா கருவண்டு சஞ்சாரம் பண்ற மாதிரி இருக்கான் கருவண்டுகளுடைய வரிசையான ஒரு நான்கு யாருக்கு மன்மதனுக்கு மன்மதன் கையில பிடிச்ச இல்லாட்டமா இருக்குற பொழுது அதுக்கு நான்கேராட்டமா கருவண்டு வேணும் கருவண்டுடைய வரிசை ஆட்டமா உன்னுடைய கருமி கொண்ட கண்களை பார்க்கிற போது பொதிய நேத்திராபியா மதுகரணம் தனுர் மண்மே சவ்வேதர கரகிரம் ரதிபதேகே அது மன்மதம் சவ்யமா இல்லாத கையால பிடிச்சின்றிருக்கக்கூடிய தனுஷாட்டமா எனக்கு தோணுது மண் அப்படின்னு சுத்தி வளர்ச்சி சவ்வேதர கரகிரிதம் சொல்லுவானே அதாவது சில வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வார்த்தை சாயாங்கிறதுக்கு நெழல்னு ஒரு அர்த்தம் காந்தின்னு ஒரு அர்த்தம் சிதி அப்படிங்கிற பதத்துக்கு வெள்ளைன்னு அர்த்தம் கருப்புன்னு அர்த்தம் கருப்பா இருக்கக்கூடிய அர்த்தம் தான் சிதிகண்டாயிரு வேலத்தில் பரமேஸ்வரருக்கு நீலகண்டனுக்கு சிதிகண்டன் பேர் வந்தது கருப்புங்கிற அர்த்தத்தில் வெள்ளையா இருக்கக்கூடாதுன்னு செடிக்குற அர்த்தத்தையும் அதே மாதிரி அர்த்தம் எல்லாத்தையும் விடுறதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் விடுறதுங்கிற அர்த்தம் சந்யாசம் அப்படிங்கிற வார்த்தையானது வந்தது அந்த மாதிரி சவ்யம்ங்கிற வார்த்தைக்கு வலது எடது ரெண்டு அர்த்தங்களும் உண்டு வலதுங்கிறது இங்கிலீஷபோது ரைட் இடதுங்கிறது லெப்ட் வலதுன்னதுலுக்கு வரும் செஞ்சால்தான் ரை வார்த்தைக்கு சவியா இல்லாமல் தப்பா ஒரு விஷயத்தை பேசிட்டான்னா சவ்யமா இல்லாத விஷயம் அபசவியமா பேசுறதுன்னு சொல்லணும் அன்பார்லமெண்ட்ரி சொல்றேன் அபசவியம் அபசவியம் அதுக்கு அபசவியம் பேரு இது ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்கும் அர்த்தத்தையும் மாமன் எழுது தட்சி ரொம்ப சந்தேகமே இல்லாத வார்த்தை அப்படி வார்த்தையை போடப்படாதோ இவ சவ்வேதன கராகிரு கீதம் சவ்யமா இல்லாத கையால மன்மதன் பிடிச்சிருக்க கூடிய மில்லாட்டமா ஒரு புருவம் எனக்கு தெரிகிறது அப்படின்னு இதை சுத்தி வளைச்சுக்கு இவ்வளவு சொல்லுவாரு அவன் எந்த கையால பிரச்சின கருகித்தம் இவ்வளவு சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவர் அவர் இப்படி ஒரு சின்ன வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல பெரிய வார்த்தையா போட்டார்னா காரணம் இல்லாத போடப்பட்ட சவ்யசாட்சி அர்ஜுனனுக்கு தெரியும் ஏன் சவியசாட்சியு Arjuna அர்ஜுனனுடைய பெயர்கள் அவ்யசாட்சியு சவியசாட்சி சில நாள் முன்னாடி நம்ம பார்த்த விஷயத்துக்கு தொடர்ச்சியா ஒரு ஞாபகம் வருது இந்த சவியசாட்சியில் இருக்கக்கூடிய வான்றது வெங்காள பாவ ஆகும் சபியசாட்சி முகர்ஜி அப்படின்னு ஒரு தருந்த தான் போடுறது பா வந்துடும் வாக்கு பதிலந்துடும் சபியசாட்சி இது கீதையில பகவான் உபயோகப்படுத்தின பதம் நிமித்த மாத்திரம் நீ வெறும் என் கையில இருக்க போற எதுக்காக சம்யசாட்சி நீ எப்படி வலதுகோ எந்த இழுப்புக்கு இழுத்தாலும் உன் காண்டியம் சொன்னத கேட்கறதோ அந்த மாதிரி நான் இழுத்த இழுப்புக்கு நீ வளைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கையால் கையால பிடிச்சா மன்மதம் அதே கையால் பின்னாடி சொல்லக்கூடிய வரியோட பின்னாடி என்ன சொல்ற பிரஷ்டூச்சகி நிகூடாந்தரமுமே பிரகோஷ்டம்னா மணிக்கட்டு முஷ்டி கையை மூடி வைக்கிற போது புறவி அது முஷ்டி இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய முஷ்டி தான் தமிழ்ல முட்டி அப்படின்னு வந்தது முஷ்டி யுத்தம் அது முஷ்டி யுத்தம் சொல்றது பழைய காலத்துல முட்டி பார்ப்பான் அப்படின்னு பிராமணர்கள் சொல்றான் முட்டி பார்ப்பான் இந்த காலத்துல வந்துட்டு எங்கேயாவது எப்படியாவது பணம் நிறைய கிடைக்குமா கிடைக்குமா முட்டி முட்டி மோதி மோதி பார்க்கக்கூடியவனா இருக்கா அப்படி இல்லை முட்டி பார்ப்பான்னா ஒரு வீட்டு வாசல்ல போக நிற்கிற போது உஞ்சவர்த்திக்கு ஒரு முட்டிக்கு மேல அந்த கிரகத்திலிருந்து கிரகிக்கிறது இல்லை ரொம்ப அபரிக்கிரக நியமத்தோடு பிராமணி பார்ப்பான் கிழக்கே சொன்னேன் தமிழ்ல முட்டின்னு வந்துருச்சு இந்த மன்மதனுடைய கை மணிக்கட்டும் பிரகோஷ்டே முஷ்டட்டும் முட்டிமா சேர்ந்து அது என்ன பண்றதுன்னா நிகூடாந்தரம் ஒரே வில்லா சொன்னாரி ஒரு வில்ல சொன்னார் சேர்த்து நடுவில் சாதாரணமா இப்படி கை நீளக்கூடிய அளவுக்கு இந்த வில்ல வச்சு அதனால காது பரியத்தம் இழுத்து சுவாமி ராமனும் லக்ஷ்மணனும் ரெண்டு பக்கத்திலையும் முன்னாடியும் பின்னாடியும் வல பக்கத்திலையும் இட இழுத்த அது கோதண்டோடு இருந்து நம்ம சுவாமி ரட்சிக்கணும்னு ஆகர்ணபூர்ணன்மானயாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சம் அங்கத புஷ்டார் மகாபலு ஆகர்ணபூர்ணன்மானோ ரஷயத்தான் ராமலக்மணும் சன்னந்த கவச்சி கங்கிவாட்சன் மமாிரோ நித்தியம் லக்மணம் தெரிஞ்ச போராது வெளியில எங்க இறங்கினாலும் ஒழுங்காத்துக்கு ராமலட்சுமணும் அப்படி இழுத்து பிடிக்க வேண்டியிருக்கோ தனுஷ அப்படி பிடிக்கிற பொழுது ஒரு வில்லுன்னு சொன்ன இது எப்படி இருக்குன்னா அம்பாளுடைய ரெண்டு புருவங்களை ஒரு வில்லுன்னு சொன்னதுனால ரெண்டு ஆர்க்கு நடுவர் ஜாயிண்ட் ஒரு பீஸ் கொடுத்த மாதிரி அப்படி இருக்கிற வில்லு சீதா கல்யாணத்துல ராமர் கையாண்ட வில்லா இது ரெண்டு பாகமா முறிஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வில் இல்ல நடுவில்ட்டும் இந்த முட்டியும் நடுவில் இருக்கக்கூடிய மன்மன்னைவன் கேட்கப்படாது மணிக்கட்டும் முட்டியும் சேர்ந்து வில்லுடைய நடுவாக மறைக்கிறது நான்கு ஏற்றுக்கும் ஓரளவுக்கு மறைக்கிறது மறைச்சதுனால எந்த கையா இருக்க முடியும் அம்பாள் முகம் அவனுக்கு லான்சிங் யாரு மேல பரமேஸ்வரன் மேல தான் அம்பாளையும் சேர்த்து வைக்கணும் நினைச்சிட்டு பரமேஸ்வரன் மேல பானத்தை பிரயோகம் சித்தமா இருக்கான் இது கவிகளுடைய மரபு அப்படி பேசுற ஆச்சாரிய அப்ப நானும் மன்னதனுக்கு இடது பக்கத்துல இருக்கோம் மன்மதனுக்கு வலது பக்கத்துல அம்பாளுடைய முகம் இருக்கு அப்ப அம்பாளுடைய ஒரு வில்லாட்டமா சேர்த்த ஒரு கையால் கையால் பிடிச்சான்னு வச்சிருங்க அம்பாளுடைய முகம் இந்த பக்கத்துல நாம இந்த பக்கம் இருக்கோம் அப்ப இந்த நான்கயரானது தெரியுமே நான்கயர் மாத்திரம் இல்ல இவனுக்கு முக்தி தெரியாது உள்ளங்கை பாதம் தான் தெரியுமே இதுவரை புறங்கைன்னு சொல்லக்கூடிய முக்தி தெரியாது அந்த புறங்கையா இருக்கக்கூடிய முகம் இந்த பக்கம் இருக்கு நாம அந்த பக்கத்துல இருக்கோம்னாக்க அம்பாளுடைய ரெண்டு கண்ணும் கருவழி அப்படி நான்கு அட்டமா இருக்கு நான்கு ஏதில் ஒரு பாகம் இருக்கு பின்னாடி கைக்கு பின்னாடி மறந்து போடுறது அதே மாதிரி இந்த பக்கத்து ஒரு புருவம் அந்த பக்கத்தில் ஒரு புருவம் அது ரெண்டு புருவமும் வில்லுடைய ரெண்டு பாகமாட்டமா இருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹேண்டில் ஆட்டமா இருக்கக்கூடிய பாகத்தை இவன் கையால் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மறைஞ்சிருக்கு அது தெரியல அங்க நெத்தில புருவ மத்தியில ரோமம் இல்லையோனோ அது தெரியாமல் ஹாண்டில் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கு இப்படி முட்டியும் மணிக்கட்டுமா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இந்த இன்ட்ரைன் ஒரு ஸ்லாண்ட் இருக்கணும் அதுதான் இந்த நாசாதண்டையும் சேர்த்து ஒரு விரிலாட்டமா கையா கையால பிடிச்சுட்டு பானத்த பிரயோகம் தயாரா இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு ஐடியாவே சொல்ற போது இப்ப சவ்யம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வலதுன்னு அர்த்தம் என்ன சார் ஏமாந்துடும் குழந்தைகள்மாந்து பிரேஷ்டிமுமே உமாள் பார்வதியாக அம்பாள் சொன்னபோது தபஸ்பண்ணம் ஆசைப்பட்டு அம்மாவா இருக்கக்கூடிய மேல இடத்தில் அன்பது கேட்டாள் லாபடுத்திக்கணும் உமேதி மாத்ரா தபசோ நிஷித்தா பசாத்யா சுமுகி ஜகாமா அதனால பார்வதியா இருக்கிறது தானே மறுபடியும் அடைஞ்சாடம்பா அதை ஞாபகம் ரெண்டியும் வர்ணிச்சுட்டு அதுக்கு மேல அம்பாளுடைய நேத்திரத்தை ஒரு பத்து ஸ்லோகங்கள் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இந்த புருவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் நாற்பத்தி எட்டுல இருந்து அம்பத்தி ஏழு பர்ந்த பத்து ஸ்லோகங்கள் அம்பாளுடைய கண் பார்வையுடைய அசத்தியமா நேற்ற விலாசத்தை பத்தி கருணா கட்டாட்சத்தை புருவத்தை பத்தி சொன்ன ஸ்லோகத்தின் தாற்பயம் என்னன்னா அம்பாளுடைய புருவத்தை ஒரு விருதாட்டமா மன்மதன் பிரயோஜனப்படுத்தக்கூடிய விருதாட்டமா அப்படி தியானம் பண்ணிட்டோம்னா அந்த வில்லக் குண்டு பானத்தை நம்ம மேல மன்மதன் பிரயோகம் பண்ணாமல் இருப்ப மன்மதனுடைய பாதி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தியானம் பண்ண வேண்டிய குருவுமா சொல்லியிருக்கா அதுதான் தாப்பர் அடுத்த பத்து ஸ்லோகங்கள் அம்பாளுடைய கண் அழக வர்ணிக்க கூட இருக்குமகே ரஜினி திரு திருஷ்டி தலித ீம்ரதரி அம்பாளுக்கு பரமேஸ்வர போல அவளுக்கு மூணு கண்கள் தேஜோபதி திருநயனா என்று லலிதா சசனாமா வந்து சொல்றது அந்த மூணு கண்கள்ல ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் வலதுன்னு அர்த்தம் வலது கண்ணா வந்து சூரியன் சூரியன் என்ற கண்ணால் அம்பாள் கண்ணை தந்து பார்க்கிற போது பகல் பொழுது ஏற்படுறதுதான் உலகத்துல அகசூத்தே சவ்யம் தவணயனம் அர்காத்மகத்தையா சூரிய ரூபத்திலிருந்து வலது கண்ணானது பகல் பொழுத உற்பத்தி பண்ணது கண் என்ன பண்றது ராத்திரி மூணு யாமியா சொல்றேன் ஒரு யாமங்கிறது மூணு மணி நேரம் மொத்தம் எட்டு யாமம் சாதாரணமா பகல் பொழுது நாலு யாமம் ராத்திரி பொழுது நாலு யாமம் தானே சொல்லணும் மூணு யாமம் சொல்றாருன்னாக்க சந்தியா காலம் பிராத சந்தியா ஒரு ஒன்றரை மணி நேரமும் சாயம் சந்தியா ஒரு ஒன்றரை மணி நேரமும் ஒன்றை ஒன்றை மூணு மணி நேரம் எடுத்துனா மூணு யாமம் தான் அந்த மூணு யாமங்கள் கொண்ட ராத்திரி திரியாமத்திர அர்த்தம் ரஜினின்னு குழந்தைகளுக்கு பேர் வைப்பா ரஜினா ராத்திரி ரஜினி சரண்னா ராத்திரியிலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராட்சசா அந்த ராட்சிதாளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு காலநாட்டமா இருந்து ராமாவதாரத்தில் பகவான் ராவணன் நிகரம் பண்ணத்தினால்தான் தோடை மங்கலத்தில் பார்க்கிற போது பாடுறபோது ரஜினீச்சரவர காலவனமால தோடை மங்கலத்துல இப்படி அழகா பாடுற அஞ்சு மங்களங்கள் சேர்ந்தா அப்புறம் அஞ்சு பாட்டுகள் அதுல ரஜினீச்சர வனநாயக காலா வனமாலா வனமாலையை தரிச்சு ஸ்ரீனிவாசன் மேல பண்ண பாட்டாக அமைஞ்சிருக்கு ரஜினி ராத்திரி ரஜினி ரஜினிக்கு நாயகன் யாரு ராத்திரிக்கு நாயகன் சந்திர ரூபத்தில் இருந்து எழுது கண்ணானது ராத்திரியை கொண்ட ராத்திரியை உருவாக்குறது திரியாம நடுப்புல மூணாவது கண் நெத்தி கண் அது அக்னி இருக்கு தரந்தா ஒரே சாம்பலா பண்ணி எல்லாத்தையும் அது என்ன பண்றது திருத்தீயாதே திருஷ்டிகி அது எப்படி இருக்குணத்தார செய்யப்பட்ட ஒரு தாமரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரதலித்துஜி அம்புஜம் தாமரை தெரியும் அது தாமரை போல இருக்கு பொந்தாமரை போல இருக்கு பொற்றாமரை சொல்ற அந்த பொற்றாமரை குளம் சுவர்ண பத்மினின்னு மீனாட்சிக்கு இருக்கக்கூடிய புஷ்கர் நீங்க முதலேற சுவர்ண பத்மினின்னு பேரு சுவர்ண பத்மினி இப்படி மீனாட்சி மேல ஸ்தோத்திரம் இருக்கா சுவர்ண பத்மினி பேரு அந்த பொற்றாமரை கோலம் ரொம்ப பிரசித்தானது அம்பாளுடைய மூணாவது கண்ணானது தரதலித்த அப்பதான் மலர ஆரம்பிச்சிருக்க கூடியது தரதலித்தி சமாதே சிவசனிஷயோ அந்த அது என்ன பண்றது பகல வலது கண்ணானது சூரிய ரூபத்திலிருந்து பகல் சிருஷ்டி பண்றது இடது கண்ணானது நடுவில் இருக்கக்கூடிய நெத்திக்கண் அது பொற்றாமறைய போல அப்படி ஜொலிச்சிருந்து செவப்பும் மஞ்சளும் கலந்து இருக்கக்கூடிய அக்னி வர்ணத்தோடு இருக்கக்கூடிய அக்னி ரூபமா இருக்கக்கூடிய நெத்திக்கண்ணானது ராத்திரிக்கும் பகலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சந்தியா காலத்தை உற்பத்தி பண்றதுன்னு ஏன்னா சஞ்சயா காலத்துல அப்படித்தானே இருக்கு ஒரே ஒரு கோல்டன் ஹியூதானே இருக்கு சமாதத்தே சந்தியம் திவச நிசயோகோ அனுதர சரி அழுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகா ஒரு கஷேர்ட்டு நடிச்சு போறாரு ஆச்சாரியா ஒரு பைசா செலவு இல்லாம உட்கார்ந்த இடத்துலயே ஒரு ஸ்லோகத்தை சொன்ன மாத்திரத்திலேயே பல கஷேத்தங்களை தர்சனம் பண்ண முடியாது ஒரு பாகியத்தை கொடுக்கிறார் நேத்திரம் சொன்னா அதுக்கு நயனம்னு ஒரு பேரு உண்டு நேத்திரத்துக்கு நயனம்னா ஏன் தாத்துல இருந்து நயனம்ங்கிற வார்த்தை வழிகாட்டி அழைச்சு போகும் தான் வழிகாட்டி அழைச்சிட்டு கண் தெரிஞ்சு கம்பியாவது தட்டி தேடும் போக வேண்டியிருக்கு ஒண்ணுமே கைடன்ஸ் இல்லாம போக முடியல போக முடியல நமக்கு பல கஷேரங்கள்ல போய் தரிசனம் பண்றதுக்கு வழிகாட்டுற மாதிரி அம்பாவோட நேத்திரம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகா ஒரு பிளே ஆஃப் பேர்ட் விசாலா ஸுடருச்சி குவீமோ அவந்தீஷி பிவிஜய தம வவரோ விஜயத்தை அம்பாளுடைய கண் எப்படி இருக்குங்கிறது விஷாலமா இருக்கு ரொம்ப விரிந்த கண்மொழியா இருக்கு விஷாலா கல்யாணம்னாலே மங்களம் பரம மங்கலத்தை வரிசிக்க கல்யாணி ஸ்புடருச்சி அயோத்தியா குவலயி வெளிப்படையான அர்த்தத்தை முதல்ல சொல்றேன் இருக்கக்கூடிய அப்புறம் சொல்றேன் ஸ்புடருச்சி அயோத்தியா குவலேகினா குவலயம்னு நீல தாமருக்கு குவலயம் நீலோத்பலம் சொல்லக்கூடிய புஷ்பத்துக்கு குவலயம் பேர் அம்பாள் நீல தாமரை போல கண்ணலாம் அம்பு அது நீலோயமானது அம்பாள் கண் பக்கத்துல கிட்டவே முடியாச்சு அயோத்தியா குவலயி யுத்தம் செய்ய முடியாத தோத்து போகக்கூடியம் தோத்து போகக்கூடியதா இருக்கு அம்பாளுடைய கண்ணுக்கு முன்னாடி கம்பீட் பண்ண முடியல அயோத்தியா குவலஐ ஒரே கிருபையை அம்பாளுடைய கட்டாட்சம் நடுவில் விச்சித்தையே இல்லாமல் ஒரே பெருக்கா விழக்கூடிய பிரபாகத்துக்கு தான் உத்தேசத்தியாக சொல்லி முடிக்கணும் நீ விழுந்துட்டே இருக்கணும் நடுவில் தாரையில இருக்கக்கூடாது கண்டினியூஸ் புல தான் தாரே கண்டினியூஸ் இந்த காலத்தில் தான் கிருப்ப பண்ணறதுன்னு இல்லாமல் சாதாரணமா எந்த ஒரு சர் சொைட்டிக்கு தேவையா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சொசைட்டிக்கு தேவையா இருக்க பல விஷயங்களை செய்யறான் டாக்டர் இருக்காரு வைத்தியம் பாக்கிறேன் வேற ஒருத்தர் இன்ஜினியர் இருக்க இன்ஜினியரா இருக்காரு பிளான் போட்டு கொடுக்கறேன் ஆர்கிட்ட இருக்கான் இன்னும் பல பேர் இருக்கா சார்டர் இருக்கான் லாயர் இருக்காரு எந்த ப்ரொபஷனலா இருந்தாலும் எந்த டைமிங் போட்டு இருக்கா டாக்டர் இந்த அவர் மார்னிங் ஒரு கிளினிக் இருக்கா சாயங்காலம் இருக்கா அப்புறம் ஏதாவது மணிக்கு அதனால ராஜ் பன்னிக்கு போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியும் அவருக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைட்ல போய் டிஸ்கஸ் பண்ணுவர்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் மேட்ரஸ் அப்பதான் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு ஆனா அம்பாள் கிருப்பையை வர்சிக்கக்கூடிய விஷயத்த மாத்திரம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனே வச்சுக்காம இருபத்தி நாலு மணி நேரம் கொட்டக்கூடிய ஒரு தாரையா அந்த கிருபா தாரை இருக்க கிருப்பையுடைய அதுக்கு எது ஆதாரம் தான் அம்பாளுடைய கண்ணு தான் கிருபாதாராய ஆதாரா அதான் கிருபாதாரா கிமபி மதுரா போகவதி பரம் மொதலுமா இருக்கு அம்பாளுடைய கட்டாட்சம் முதலும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரே முதலுமா நினைச்சாலே பரம மாதுயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்புறம் போகவத்தினாக்க போகத்தை கொடுக்கக்கூடாது பரமேஸ்வரனுக்கு பரமபோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டாட்சமா இருக்கு அவந்தியை திருஷ்டிஸ்தே அவனக்க ரக்ஷணம்னு அர்த்தம் அவனா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் அவந்தினா காப்பாற்றக்கூடியது அவந்தியை திருஷ்டிஸ்தே மாமதனு சொன்ன கீர்த்தனைகள் எல்லாம் என்ன காப்பாற்றுன்னு அர்த்தம் அவந்திய திருஷ்டி உன்னுடைய கட்டாட்சமானது உலகத்தூர்க்கக்கூடியதா இருக்கு தகுந்தாப்புல ஒரு திருஷ்டி இருக்கேன்னு இந்த வெளிப்படையா இருக்கக்கூடிய அர்த்தத்தோட கஷேத்தங்களுடைய சம்பந்தத்தையும் சேர்த்து சொல்லுற கஷேத்தங்களோட எப்படி சம்பந்தம் அப்படின்னா விஷாலான விருஞ்சிருக்கக்கூடிய கண்ணை விஷாலான சொல்றது இதை தவிர சமுதாய வியாக்கியானங்கள்ல இந்த விசாலா கல்யாணி அயோத்தியா கிருபாதாரா மதுரா போகவதி கல்யாணி அயோத்தியா அதே மாதிரி கிருபாதாரா மதுரா போகவதிக்கா அவந்தி விஜயா எட்டு விதமா சொல்லிருக்கேன் இந்த எட்டு விதமான வார்த்தைகளும் எட்டு விதமான பார்வை கண் பார்வையினாலேயே நிறியல கண் பார்வையன் பார்க்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அழகையே அழகா இருக்காள் பதிரிநாத் தான் பேர் அங்க போகக்கூடிய பக்தர்கள் அதெல்லாம் பண்ற போது ஜெய பதிரி விஷால் அப்படின்னு கோஷனம் பண்ணிட்டு போறது வழக்கம் விஷாலான்னு சொன்னாக்கதிரிக் கஷேரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு அம்பாளுடைய விரிந்து இருக்கக்கூடிய கண்ணையும் குறிக்கும் நரநாராயணஸ்வரூபியா இருக்கக்கூடிய கல்யாணி கல்யாணம் டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பொருந்தாதுன்னு கடைசியில ஏது பொருத்தமா இருக்குமோ அது கடைசியில்தான் சொல்லுவா எடுத்த உடனே பொருத்த பொருத்தம் வேற ஏதாவது சந்தேகம் அதனால சந்தேகத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி பம்பாய் பக்கத்தில் கல்யாணம் ஒரு இடம் இருக்கு அந்த இடமும் அதெல்லாம் இல்ல ஆச்சாரியாருடைய ஆதி ஆச்சாரிய காலத்தில் கர்நாடகத்தில் குந்தள தேசம் ஒரு பாகம் இருந்தது அந்த குந்தள தேசத்துக்கு தலைநகராக இருந்த இடம் தான் இந்த கல்யாணி அப்படின்னு சொல்லிருக்க விசாலா கல்யாணி புட்டகுச்சி அயோத்தியா குவலகி அயோத்தியா உங்களுக்கு தெரியும் ராமுடைய அவதாரஸ்தனம் மோட்ச குடிகள் ஒண்ணும் வியாழம் தேவையில்ரா போது தாரா நகரம் போஜராஜாவுக்கு ராஜதானியா இருந்த தாராநகரத்தை சொல்ற மதுராங்கிருஷ்ணாவதாரம் பண்ண மதுரையைதான் ரெண்டு விதமா அதனௌன்ஸ் பண்றது வழக்கம் மதுரான்னு ஒண்ணும் மதுரான்னு ஒண்ணும் ரெண்டும் உண்டு வடக்குல மதுரா அப்படின்னு சொல்லுவா நம்ம பக்கத்துல மதுரா சொல்றது உண்டு அதனாலதான் வடக்குல இருக்கக்கூடிய கிருஷ்ண நவதாரம் மதுரை அப்படின்னு தென்மதுரைக்குனாலும் இவளுக்கு ரொம்ப கட்டுக்க இருக்கக்கூடிய தென்மதுரையை குறிக்கப்படாது அதை குறிச்சதா சொல்லப்படாதுங்கிறதுக்காக வன மதுரை மைந்தனை அப்படின்னு திருப்பாவில சொல்லிவிட்டா அதுதான் மதுரை அப்புறம் போகபதிங்கிறது என்னன்னா பாத்தாமல் பக்கத்துல இருக்கக்கூடிய நாகர்களுடைய ஒரு பேரு கங்க மூணுற போது தேவலோகத்தில் நாகலோகத்தில் ஓடக்கூடிய கங்கைக்கு போகவதிக்கும் அது இருக்காது காரணம் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கூடிய வேல்ட்ல இருக்கக்கூடிய கேத்திரங்கள் அத தான் பேசுறாரு தவிர வேற ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய கஷேரத்தை பத்தி இந்த ஸ்லோகத்தில் பேசல அதனால பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய ராஜதானியான போகவதி சொல்றதுக்கு நியாயம் இல்லை ஆச்சாரியாளுடைய காலத்தில் ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு கஷேத்தம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் பிராபல்யம் இறந்து இருக்கக்கூடியதான் இருக்கக்கூடிய ஒரு கஷேரத்தை குடிக்கலாம் சொல்லிவிட்டு போகவதி என்னன்னு பெரியவாசல் இருக்காங்க பழைய காலத்துல கம்பத்து கம்பத்துன்னு ஒரு துறைமுகம் போர்ட் அப்படி ஒரு ஊர் இருந்திருக்க அதுதான் இன்னைக்கு என்ன வித்தியாசம் எந்த சாகி புக்கிலையும் படிக்க முடியாது பெரிய வசா ஒண்ணு இருக்கு ரெண்டு நம்ம தேசத்தை சேர்ந்தா தான் இருக்கு இருக்கு அதாவது வெங்காள வெறுகுடான்னு சொல்றோம் பெங்கால அது பே சொல்றது விரிகூட இது வந்து பிரதேசத்துக்குள்ள சமுதிரமானது உள்ள வந்து அரிச்செடுத்து விசாலமான ஒரு இடத்தை அரிச்செடுக்கிற போது விரிவா ஒரு இடத்தை அரிச்செடுக்கிற போது விரிகுடா சின்னதா ஒரு இடத்தை அரிச்செடுக்கிற போது அது கல்ஃபா இருக்கு அந்த கேம்பேதான் பழைய காலத்துல கம்பத்து அதே மாதிரி அவந்திங்கிறது ரொம்ப பேரு கேள்விப்பட்டிருப்பேன் உஜ்ஜயினி சொல்லக்கூடிய மகாகாலேஸ்வரனாக ஒரு லிங்கம் மகாகாலேஸ்வரனாக பிரகாசிக்க கூடுகம் விக்ரமாதித்யனோட ரொம்ப நெருங்க சம்பந்தப்பட்ட ஒரு கஷேத்திரம் உஜ்ஜயினி அந்த உஜ்ஜயினி காளிதாசனோட சம்பந்தப்பட்டதா சொல்லுவா அதுதான் அவந்தி அவந்தி திருஷ்டித்தே பகுநகர விஸ்தார விஜயா விஜயான்னு சொல்றாரு அது என்ன இறக்குறிக்கிட்டு தான் இருக்கும் அது கர்நாடகத்துல பெல்லாரி ஜில்லாவை சேர்ந்த விஜயநகரம் அது ஹரிஹரா புக்கான்னு ரெண்டு பிராதாக்களுக்கு சம்பாள் கொடுத்த திரவியத்தை கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஹிந்து சாம்ராஜ்யமாக ஸ்தாபனம் அந்த விஜயநகரத்தை குறிக்குமா இல்ல ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீகாக்குளம் ஜில்லாவை சேர்ந்து கஜபதி எல்லாம் பரம்பரையா ஆட்சி வந்த விஜயநகரத்தை குறிக்குமா ஒரு காலத்தில் இதை நெண்டி வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விஜயநகரத்தை சின்ன குழந்தையா இருக்கும் எகனமிக் வார்த்தைகள் குருஷேத்திர அர்ஜுனுக்கு விசேஷமான ஜெயம் கிடைக்கும்படியா பகவான் அனுகூரம் குருஷேத்திரம் அதான் விஜயா என்ற பெயராக குறிச்சிருப்பாளோ ஆச்சாரியா இப்படி பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தம் நாம வியவகரண யோகியா அந்த பேருக்கு தெரிந்தாப்புல உன் கட்டாட்சத்துக்கும் கண்ணும் விசாலமா இருக்கு அயோத்தியா ஒரு கஷேத்தத்துக்கு பேருனா உன் கண்ணும் குவலையத்தாலும் ஜெயிக்க முடியாமல் அயோத்தியா குவலையி தாரானு போஜராஜா உடைய ராஜதானிக்கு தாரானகரம் பேருனா உன் கண்ணும் கிருப்பைக்கு கிருப்பையுடைய தாரைக்கு ஆதாரமா இருக்கு கிருபா தாரா தாரா பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண கஷேத்துக்கு மதுரை பேருனா ஒரு கண்ணு ரொம்ப மதுரமா இருக்கு கிமப்பி மதுரா அதே மாதிரி போகவதி பேருனா உன்னுடைய கண்ணும் பரமேஸ்வருக்கு போகவதிக்கா உஜ்ஜயிக்கு அவந்தின்னு பேருனா கண்ணும் ரட்சிக்க கூடிய அவந்தியாக இருக்கு குருக்ஷேரத்துக்கு விஜயான்னு பேருனாக்கா உன்னுடைய கண்ணும் பல நகரங்கள்ல போய் அது ஒரு இது ஒரு பெரிய வெற்றி சூடி விஜய் யாத்திரை பண்ணிட்டு வருது அம்பாள் கண் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அம்பாளுடைய கட்டாட்சம் ஜெயந்தானே அந்த கட்டாட்சம் போய் தோல்வி அடைஞ்சு ஒரேன் விஜயா இருக்க போராதுன்னு நகரத்துக்கு அதாவது தான் இத்தனை புண்ணியேத்திரங்கள்ல போய் ஒவ்வொரு புண்ணியத்திலும் ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கும் விதே சுவாமி வர ரூபத்தை பிரகாசிக்கிற ஸ்தலவட்சங்கள்லாம் இருக்கு இத்தனை புண்ணியங்கள் ஸ்நானம் பண்ணி பகவான தர்சனம் ஆராதனம் என்ன பலனும் அத்தனை பலனும் அம்பாளுடைய கட்டாட்சத்தியானம் என்ற வாளுக்கு கிடைக்கும் மறைமுகமா அப்படி சொல்லியிருக்கா விசாலா கல்யாணி ரயோத்யா குபி கிருபாதாரா தாரா அந்த கட்டாட்சத்துடைய பெருமை தொடர்ந்து இன்னும் சில ஸ்லோகங்கள் நாளைக்கு தொடர்ந்து மேற்கொண்டு பார்ப்போம் கடாட்சத்தை முடிச்சுண்டு படிப்படியா அப்புறம் கீழே இறங்கி வரணும் அம்பாளுடைய நாசிக்கையும் அவளுடைய கர்ணாபரணம் அவளுடைய ஓதடு அவளுடைய நாக்கு சொல்லிட்டு வர படிப்படியா சொல்லிட்டு வர அதை எவ்வளவு தூரம் முடிகிறது நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் மங்களஸ்லோகத்துக்கு இருங்க நாய் நிச்சயமா நீங்க இருப்பேன்னு தெரியும் பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சவண யத்தில் பூர்வ சித்திரத்துல அம்பாளுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்தை கேசத்திலிருந்து பாதம் ஆச்சாரியால் எப்படி வர்ணிக்கிறாள் ஆரம்பித்து கீழத்தை பார்த்து அவளுடைய கூந்தல் அழகியும் அவளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய மகுடானது எப்படி சிந்தூர தவறி சென்று ஒரே ஒரு சூரிய கிரணத்தை போல இருக்கு அது எப்படி நமக்கு எல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் பார்த்து அவளுடைய நெற்றி அவருடைய புருவம் அவளுடைய கண்ணுக்கு வந்து கண்ணை பற்றி பத்து ஸ்லோகங்கள் பேசியிருக்காள் ஆச்சாரியால் சௌந்தர நேத்திர விலாசத்தை கடாட்சத்துக்கு அவ்வளவு பெருமை ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம் நேத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லி எட்டு கஷேத்தங்களுடைய சம்பந்தத்தோடு எப்படி இந்த நேத்திரத்தை லிங்க் பண்ணி பிடிச்சிருக்காள் அந்த ஸ்லோகத்தை பார்த்து நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது விஷாலா கல்யாணி ரயோத்தியா குவீ மதுரா போகவதி அவ அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப ரசமான ஒரு கல்பன நடுவில் இருக்கக்கூடிய நெத்துக்கன் மாற்றம் சபந்திருக்கு மீது ரெண்டு கண்ணும் அப்படி செவந்திருக்கா இருக்கும் அம்மா எனக்கு வந்திருக்க கூடிய துக்கமானது பெரிய சமுதிரம் மட்டமா இருக்கு அந்த சமுதிரத்தை வத்தடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வஸ்து இருக்கு போதும் நீ தேவையில்லை உன் கடாட்சன் தேவை இல்ல உன்னுடைய முழு பார்வ தேவையில்ல நீ அப்படி கண்ண ஓரமா பார்க்க கூட அந்த கண் ஓரத்துல போலும் இந்த துக்கசமுகசாகரத்தை சோஷகசிவே மமசோகி அந்த ஓரக்கண் தான் சிவந்திருக்கும் நெத்திகண் முழுக்கவே சிவந்திருக்கு அக்னி சுரூபம் பார்த்தோம் வலதுகண் சூரிய ஸ்வரூபம் இடதுகண் சந்திரஸ்வரூபம் நடுவில் இருக்கக்கூடிய நெத்திக்கண் ஆனது அக்னி சுரூபம் அதனால செவந்திருக்கு ஏன் செவந்திருக்குங்கிறதுக்கு இன்னொரு ரசமான ஒரு காரணம் சொல்ற மகாகவிகள் எல்லாம் பரமேஸ்வரனை பத்தி விசேஷமான காவியங்கள்லாம் ரசனை பண்ணி மகா கைலாசத்தில் அம்பாளு வந்து சமர்ப்பணம் பண்ணி கானம் பண்றா அதை ரசிக்கக்கூடியதா இருக்கு அம்பாளுடைய காதுகள் திவ்யமான ஸ்தோத்திரத்தை தவிர பக்தி மிகுந்திருக்கக்கூடிய வஸ்துக்களை தவிர வேற ஒரு விஷயத்தை கேட்காது அம்பாளுடைய காது கேட்காது அந்த காது பக்கத்தில் கெட்டி பிடிக்கிற மாதிரி தொடர்ற மாதிரி இந்த கண்ணானது அவ்வளவு நின்று இருக்கு காது பிகம் கர்ணாந்தீர்கேஷு இதற்கு இருக்கக்கூடிய விலாசமானது காது இருக்கு அது ஏதோ அம்பாள் போய் காதோட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு இந்த கண் மாற்றம் இந்த ரெண்டு கண்கள் மாத்திரம் வலது கண்ணாவது வலது காது பக்கம் போறது எழுது கண் ஆனது எழுதுகாது போறது the angle says so la da anda to have somebody see up but ava solrathu ivar kekka kudiri thill irukku and the congress solrathu ambal kaadu kekka kudiri thill irukku namakku and maari or kaadu access illiye netti kanna end kaadu pogi thodum thodadu adnala namakku mathram and maari ambanudile kaaga kitchaka pori ambalte kaadu la kaada solla kudikku or vaipu illiye asuriyala sivandupidta saragama asuriyala solrathu mundu the english idiom is to say that ஒன்ஸ் கிர முடியும் அதனால கொஞ்சம் அசூயம் இருக்க அசூயா சம்சர்காது அலிக நயனம் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப அம்பத்தி ஓராவது ரொம்பரசனமாடினால எத்தனை பாவங்களை காட்ட முடிகிறது அப்படி இருக்கிற பொது அம்பாளுடைய கண்கள் நவரசங்களையும் காட்டினால் ஒன்னும் ஆச்சரியம் இல்ல ஆச்சாரிய கடைசியில கொண்டு முடிக்கக்கூடிய அழகுதான் ரொம்ப ரசமான அழகு சிவே ததிதரஜனே குரோஷங்கிரிசரி விஸ்மயபீரா சரசி சௌபாஜய ய நிபுணா இருக்கக்கூடிய பதிவாளா நவரசங்களில் சிங்காரரசாஸ்தி காக்கியங்கள்ல பிரதானரசமா வச்சு பேசுவேன் அந்த சிங்காரத்தை சொல்றேன் அம்பாள் கண்ணுல சிங்காரம் தரும்பி இருக்கிறதுனா அந்த சிங்காரமானது எங்க பிரகடனமாகும் பரமேஸ்வரனை பாக்குற அந்த பரமேஸ்வரன் கனிவும் ஈரமா இருக்கு அந்த கண்ணு ஆனா வேற யாராவது அந்த மாதிரி ஒரு பாவத்தோட ஒரு ஸ்திரீ இடத்துல அணுகணும்னு நினைச்சா எந்த ஒரு பதிவு எரிச்சு திருவிட மாட்டாளோ அதுவும் ஜெகன் மாதாவா இருக்கேவத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சாரியா சொல்ற போது சொன்ன அம்பாள் எப்படி இருக்க மகாலட்சுமியா அறிமுச்சு அங்க ரிவிமான ஆசனத்தை கொடுத்து திவ்வேதத்தை சொல்லி இருக்கக்கூடிய ஸ்ரீசுக்த மந்திரங்களால அவளுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிற போது எட்டு திக்குகள்ல உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய திக்குஜங்கள்ல ரெண்டு யானைகள் ஸ்வர்ண கலசத்துல தீர்த்தத்திற்கு துண்டுகியில் வச்சிருந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணி கஜலட்சுமி பிரகாசிக்கக்கூடிய கோலத்தில் அம்பாவை தியானம் பண்றேன்புஷ்டாக விமலு ஜலாப்மராமி ஜனனி அசேஷ ஜதா ஜனனியும் அமதாப்தி புத்திரியும் அம்பாடை எப்படி தியானம் பண்றேங்கிற உலகத்துக்கெல்லாம் தாயாராக கஷீராப்திக்கு பெண்ணாக ஏன்னா அவள் அலைமகளாக தோன்றினவள் அதே மாதிரி நாராயணனுக்கு பத்னியாக இப்படி மூணு கோலங்கள்ல ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய வரதேவத்தை நமக்கெல்லாம் தாயாராக விஷ்ணுவுக்கு பத்னியாக க்ஷீராஜிக்கு புத்திரியாக இருக்க நாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய அந்த பிரதேபத்தில் ஒருத்தன் பரமேஸ்வரனை போல தானும் ஒரு எண்ணத்தை பாராட்டணும்னு நினைச்சு இந்த மகாபாரமாச்சி இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துட்டேன்னு ஒரே ஜுகுச அருவிறப்பு வருதான் அந்த கண்ணில் தரிதரஜனே சரோஷங்கோபம் இங்க வருதுங்க கோபமானது கங்கை இடத்துல கோபத்தை காட்டாலும் அந்த கண்ணை பார்த்தா தெரிகிறது தலைக்கு மேல வச்சிருக்காள் பரமேஸ்வரன் கங்கையையும் பரமேஸ்வரனுடைய பத்னியா சொல்றது வழக்கம் பார்வதியையும் பத்னியா சொல்றது வழக்கம் கங்கையை சக்கரத்தையா போயிட்டாலும் கோபம் தான் சரோஷா கங்காயா ரொம்ப அழகா ஒரு கவி ஒரு ஸ்லோகம் ஒரு சமயம் ஒரு ஸ்பர்த வச்சு ஒரு ராஜா அந்த ஸ்பர்தையை பூர்த்தி பண்றதுக்காக இந்த கவி இப்படி ஒரு ஸ்லோகத்தை ரச்சனம் பண்ண சமீப காலத்தில் நடந்தது சமுத்திரத்துக்கு ஆறு வார்த்தைகள் ஒரே ஸ்லோகத்தை உபயோகப்படுத்தணும் காம்படிஷன் உடனே ஒரு கவிதை பாட்டு விட்டார் ஒரு ஸ்லோகத்தை ஒரு சின்ன சம்பவத்தையே சொல்லிவிட்டார் முருக பெருமான் பரமேஸ்வரனை பார்த்து சொன்னால விசர்ஜனை முன்னிடுங்கோ அம்மா கோச்சுக்க போறா அம்பா குப்பெதி தாத்தமூர்த் அம்மா கூச்சுக்க போறா கங்கையை விட்டுருங்க சொன்னாளா முருகப்பெருமா ரொம்ப நாளா என்னையே ஆசிரியச்சிருக்கா இந்த கங்கை நான் அவள்திடீர் அப்படி நெடுத்துட்டா அவளுக்கு புகலிடம் எங்க எங்க போய் சேரப்படுவன் தசியாக கதிகாவதா நீ பெரிய வித்வான் சொல்றதே உடனே கோபம் வந்து முருக பெருமானுக்கு முகம் படி கொஞ்சம் விகாரத்தரைஞ்சுதான் அப்ப ஆறு முகங்கள் இருக்கோன்னு ஒவ்வொரு முகத்தாலையும் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாளா நிறைய விசர்ஜனை பண்ணி விட்டேன்னா நிறைய எங்க போய் சேரும் சமுதலத்துல தான் சேரும் சமுதிரத்தை நோக்கி போறா அப்படின்னு சொல்றதுக்கு சமுதிரத்துக்கு ஆறு பரியாய ஒவ்வொரு முகமோ ஒரு வார்த்தையை சொல்லித்தான் அம்போதிகி ஜலதிகி பயோதிகி உததிகிதிகித கோபாட்டோ பவசாது விமிருத்தனயன பிரத்யுத்தரம் தத்தவன் அம்போதிர் ஜலதிகி பயோதிர் உததிகி வாராநிதிர் வாரிதிகி இப்படி கங்கை நினைக்கக்கூடிய வேகம் வருது அம்பாளுக்கு சரோஷா கங்காயம் கிரிசரிதே விஸ்மயமதி பரமேஸ்வருடைய பெருமையை எடுத்து மகான்கள் வந்து அம்பாள் பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய மகா கைலாசத்துல தானம் பண்ணுவானா அதை கேட்கற போது எத்தனையோ முறை கேட்டாச்சு அவளுக்கு தெரியாத ஒரு லீலையை பிரவேசம் செஞ்சிருக்க போறானா இருந்தாலும் அந்த லீலைகளை ஆசிரியத்தில் கண்ணானது ஆசிரியத்தை காரணம் கிரீச சரித்தே விஸ்மயபதி கிருஷ்ணாபள்ளி மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்காக பிரசவத்துக்கு கெங்கிடு முன்னுவதற்காக தாயார போல வேஷம் கூட்டணும் அந்த லீலையை சொல்றதுதான் அதனால தான் மாதபூதேஸ்வரர் வேறு எங்க தமிழ்ல வரும்போது தாஜ் மாணவன் தாயார் ரூபத்தில் வேறு மாதிரி சொல்றது இல்ல கொஞ்சம் மதுரையில் மாணிக்க வாசக பெருமானுக்கு பரமானுகிரம் பண்ணி காட்டணும்னு உலகத்துக்கு அவருடைய பெருமையை தெரியப்படுத்தணும் திருவள்ளம்னா அந்த பிரபு அதனால மாணிக்க ராஜாவுக்கு மந்திரியா இருந்த இவர்கிட்ட ராஜாவுக்கு ராஜாவுக்கு அந்த ரொம்ப குதிரைகள்னா ரொம்ப அந்த ஒரு ஆசை நல்ல குதிரைகளை வாங்கி நம்ம காயத்தில் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை மாணிக்கவாசுடைய பெருமையை காட்டுறதுக்காக சுவாமியை குதிரை வியாபாரியுடைய வேஷத்துல வந்து வியாபாரி ராஜாவிட இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா பிரமாதமா இருக்கு அதை பார்த்தாள் அங்கே மேலேருந்து மாடியிலேருந்து பார்த்தாள் ராஜா உடனே கூப்பிடு முட்டாள் எங்கே இருந்துட்டு குதிரைகள் வியாபாரிகள் ரொம்ப ஓசாவோட இருக்கானே இதெல்லாம் இந்த ஊர் குதிரை இல்ல வெளிநாட்டுல இருந்துருக்கு ரொம்ப ஆசியமான குதிரைகள் இதுக்கு வேற சொல்ல முடியாது குதிரைகள் என்னாலும் ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணி காட்டுறது ரொம்ப அப்படியே மெய்மறந்து போயிட்டான் ராஜா எந்த வேலை குடுத்தாலும் கேட்டாலும் கொடுத்துருதுன்னு தீர்மானம் இது மாதிரி ஒரு சில ஒரு சில குதிரைகள் தான் வந்திருக்கு நிறைய குதிரைகள் நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நான் கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் சொன்னேன் அட்வான்ஸ் ஒன்று எல்லாத்தையும் ரூபாய் எல்லாத்தையும் மாணிக்க வாசகர் இடத்துல கொடுத்த மந்திர இடத்துல கொடுத்தேன் அதே மாதிரி வாங்குவதுக்கு ஏற்பாடு பண்றேன் மாணிக்க வாசகர் பணத்தை வாங்கிட்டு குதிரை வாங்குறதுக்காக கிளம்பி போற போது அவருக்கு வடி பரமேஸ்வரன் தடுத்து ஆட்கொண்டு சிவகைங்க முடியாது செய்ய முடியாது உத்தரவு பண்ணி குதிரை வாங்குறதுக்காக சேரமிச்சுட்டார் சில பேர் ஆட்கள் எல்லாம் ராஜாவடத்தை போய் சொல்லிவிட்டாள் நீங்க கொடுத்த திரவியத்தை முழுக்க வேற எதுக்கோ காரியத்துக்கு சேமிச்சுருக்காங்க மாணிக்கவாசரை கொண்டு வந்து சிறையில் அடைச்சு வைக்க முடியாது மாணிக்கவாசர் குதிரைகள் வாங்கறதுக்காக போனாரோ அந்த குதிரைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்துடும் சொல்லிடுங்க மாணிக்கவாசியும் உத்தரவு பண்ணுட்டான் சுவாமி இந்த தேதியில வரும் தேதியில பல பல நல்ல குதிரைகளோடு வந்து நிற்கிறாள் ஆள் வந்து நிற்கிறான் ஆளை பார்த்தா ராஜாவிட என்னான இருக்கான் ராஜாவுக்கு ரொம்ப நிம்மதியா போயிடுத்து நாம ஏமாந்து போய் மாணிக்க வாசல போய் அனாவசியமா சந்தேகப்பட்டோமே நினைச்சேன் அங்க எல்லாத்தையும் கட்டினாத்துல கட்டு விட்டான் கட்டினா ராவடராவா வியாபாரி பணத்தை வாங்கிட்டு போயாச்சு மாணிக்க கொடுத்த பணம் எல்லாம் அது குதிரைக்காக கொடுத்தாச்சு சொல்லியாச்சு இப்ப ராத்திரி ராவடராவா பார்த்தா நிறையா மாறி விடுத்து பறிகளெல்லாம் நிறையா மாறி விடுத்து ஒரு இடையில ஊழல் தெரியல மறுபடியும் மாணிக்க போய் கைது பண்ணணும்னு நினைச்சேன் அப்ப அந்த சமயம் பார்த்து ஒரே வைகை ஆற்றில ஜலம் ஜலமட்டமானது ஏறி போய் அங்க உடஞ்சு போன புட்டுக்காக மண் சுமக்கிறதுக்காக போல கூல வேலை செய்யக்கூடிய ஆழ போல வேஷம் போட்டுன்னு வந்து ஒரு வயசான கிழங்கு இடத்துல உடஞ்சி போன புட்டை தாங்கி சாப்பிட்டு தான் போய் வேலை செய்ய வேண்டியவன் சிம்மா வெறுமனு நின்று ராஜா அங்க வந்து சரியா இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து சமதானம் பண்ணணும் இல்லனா அந்த நதியுடைய வேகத்தை அடக்க முடியாது உத்தரவு போட்டிருக்க இந்த இளஸ்திரிக்கு வேற யாரும் இல்ல கதரக்கூடிய அடிச்சாள் அடிச்சா ஊர் முழுக்க உலகம் முழுக்க அடி வாங்கியிருக்கு அப்படி எந்த பிரபு உலகத்துக்கு முழுக்க அந்தரியாமியா இருக்கானோ அவனுடைய முதுகு மொழி அடி விழும்போது உலகம் முழுக்க அடி வாங்கி அப்படியே துடிச்சி பெடுத்து ராஜா அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா வைகையில் இருக்கக்கூடிய வெள்ளமெல்லாம் ஆச்சரியமாக இறங்கி போயிடுத்து வேரோத்தருடைய உபகாரம் ஒன்றும் தேவையா தெரியல இப்படி அதெல்லாம் மாணிக்கவாசிகளுடைய பெருமை பகவான் வெளிப்படுத்தி அவர் பெரிய மகான் என்று வெளிப்படுத்தினார் இந்த மாதிரி எத்தனை லீவைகள் ஒன்னா ரெண்டா ஒவ்வொரு சிவகேத்திரத்திலையும் பார்த்தேழுனா எத்தனையோ மகான்களோட சம்பந்தப்பட்டிருக்கு அந்த லீலகளை எடுத்து மகான்கள் தொடுத்து தமிழ பெரிய புராணமாக அந்த அடியார்களுடைய சரித்தையும் பரமேஸ்வரன் ஸ்வயமா செய்த லீலைகள் எல்லாம் அறுபத்தி மூன்று லீலகள் பிரதானமாக அது திருவிழா புராணமாக தமிழிலையும் ஆலாசிய புராணம் என்று சம்ஸ்கிருதத்தில் உண்டு இந்த ஆலாசிய புராணம் தான் மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் செய்த லீலகள் அதை தான் எடுத்து நீலகிணதீக் வாழ் சிவலீலா அர்ணவன் ஒரு கிரந்தம் விழா அர்ணவன் சமுத்திரம் அது சிவலீனா ஒரு பெரிய சமுதிர மாட்டமா இருக்கு அந்த அலை ஓயவே ஓயாது அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய லீனகளுக்கெல்லாம் கேட்கக்கூடிய சமயத்தில் அப்படியே லட்சகன் வாங்காமல் ஆச்சரியப்பட்டு கேட்கலாம் மகான்கள் வந்து பேசுற பொழுது விஸ்மயிப் பயத்தை காட்டுறதாம் அம்பாளுடைய கண்கள் அது எப்ப பயத்தை காட்டுறதுன்னா பரமேஸ்வரன் உடம்பு முழுக்கு பாம்பு தரிச்சுருக்காரு நாகாபரணனா இருக்கான் சுவாமி விஷயம் இல்ல தெரியுதான் விவாகம் பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் எடுத்து பாக்குறது இருக்கும் அழகா ஒரு கவி சாட்டுவா ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்க சுவாமி கல்யாணத்துக்காக கைலாசத்திலேருந்து கிளம்பி கல்யாண சுந்தரனா கிளம்பி வந்துட்டாங்க பார்வதி விவாகம் பண்ணிக்கிறதுக்கா அப்ப பாம்பு எல்லாத்தையும் கயக்கி வச்சுட்டு சாதாரண ஒரு மாப்பிள்ளை கட்டமா அப்படி கலந்து வரப்போறேன் ஒரே ஒரு சின்ன பாம்பு பரமேஸ்வரன் செல்லமா இருக்கக்கூடிய பாம்பு அது மோதரத்தை போல அப்படி விரல சுற்றிருப்ப அந்த பாம்பு முள்ள வந்து பரமேஸ்வரன் பிரார்த்திச்சுதான் இங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன் நாங்க எல்லாரும் இத்தனை நாளா உங்களுக்கு கைக்கிற பண்ணிருக்கோம் இங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை எங்க வர்க்கத்திலேந்து யாராவது ஒருத்தர் பிரதிநிதியா ஒருத்தராது பார்க்க வேண்டாமா பெரிய பாம்பு அழிச்சு போனா எல்லாரும் பயப்படலாம் வாஸ்தவம் நான் இவ்வளவு இருக்கேன் இருக்கிறதே ஒரு ஒரு இன்ச்சு நேரம் தான் இருப்பேன் என்னை பார்த்து யாரும் இருக்கக்கூடிய சோழ தெரியாமல் வரேன் என்ன மாதம் கொஞ்சம் அழிச்சுன்னு போங்க ரொம்ப கெஞ்சித்து ரொம்ப கெஞ்சித்தேன்னு சொல்லி சரின்னு ஒத்துட்டா விரல்லபடி முதல் மட்டமா சுத்தி விட்டா தலையை தூக்கப்படாது இருக்கக்கூடிய சோடு தெரியக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அழைச்சிட்டு போயிருக்க அங்க போன உடனே ஹிமமான என்ன பண்ணா தலையே உயர்ந்த ஆபரணங்கள் புது வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளைக்கு முதல் நாளே கொடுத்து விட்டேன் நாமகரணம் இந்த கல்யாண கோலத்துல வந்தபோதுதான் பரமேஸ்வருக்கு கல்யாண சுந்தரம் அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காள் முப்பத்தி கோழு தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் கிம்புருஷர்கள் சென்று வித்யாத கணங்கள் வர்க்கங்கள் எல்லாரும் கூடியிருக்காள் இந்த விவாக வைபவத்தில் தரிசனம் பண்ணறதுக்காக அப்ப பானிகிரணம் ஆப்போது அம்பாலையும் அலங்காரம் பண்ணி மங்கள ஸ்தானம் பண்ணி அலங்காரம் பண்ணி தோழிகள் எல்லாம் புலே சூட அம்பாளை கொண்டு வந்திருக்காள் கல்யாண மனைக்கு சுவாமி அம்பாளுடைய கையை அப்படி பிடிக்கக்கூடிய சமயம் பானிக்கிரணம் பண்ணக்கூடிய சமயம் கை உள்ளே வந்துவிட்டு இப்படி பிடிச்சி மேலே சப்தபதி வரணும் அந்த சமயத்தில் அது மட்டும் பேசாமல் இருந்த அந்த பாம்பானது குஞ்சு பாம்பானது அது இருக்கிறதே ஒரு இன்ச்சு ஒன்றே காலு இருக்கு நீளம் மேதான் இருக்கு இவ்வளவுக்கு மேல வர மாட்டேங்கிறது அது என்ன திடீர்னு கெட்டதொழித்து நாம இவ்வளவு தூரம் வந்தோம் திரும்பி எப்படியே தலையே காட்டாம போயிட்டோம்னா திரும்பி போன பாக்கி பாம்புகள்லாம் கேட்கமே எங்க வர்க்கத்துக்கு பிரதிநியா நீ போயிட்டு வந்தீங்க கல்யாணத்துக்கு அங்க கல்யாணத்துல என்ன நடந்தது எப்படி நடந்தது ஏதாவது ஒண்ணு தெரியுமா கேட்டேன் போய் சுவாமி தரிசனம் பண்ணி எந்த பிரயோஜனம் நீ என்ன பார்த்தேன்னு இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கா நாங்க இவ்ளோண்டு இருக்கோம் கொஞ்சம் போல ஒரு கால் இன்ச்சு தலையை தூக்கி பார்த்தா யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு இதுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோடு கால் இஞ்சு தலையை தூக்கிட்டு தூக்கினா புதுசா ஆபரணங்கள்லாம் கொடுத்திருக்காரு அதுல ஒரு மோதிரம் பாம்புக்கு மேலே இருக்கார் சுவாமி அது புது மெருக தங்கம் பல பல பட பல முகத்துல முகத்தை பார்த்தா பிரதிபிம்பம் தெரியும் இந்த பாம்பு குஞ்சு பாம்பு காலிஞ்சுக்கு அப்படி தலை தூக்கின உடனே இதுடைய பிரதிபிம்பம் அந்த மோதிரத்தை தெரிஞ்சுது பாம்பு தானே பிரதிபிம்பம் அதுக்கு தெரிய நம்ம மாத்திரம் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு பரமேஸ்வரன் என்ன எக்ஸ்க்ளூசிவா கூட்டுறதாட்டு எனக்கு ஜோடியா போட்டியா வேற ஒரு பாம்பு வேற கூட்டின்னு வந்துருக்கார் போல் இருக்கேன் அப்படின்னு ஒரு வேகம் வந்துருட்டும் வேகம் வந்த உடனே இது கால இன்ச்சுக்கு மேலே தூக்க மாட்டேன்னு நினைச்ச பாம்பு வேகம் வந்தோடனே இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் மறந்து போயிடுச்சு அரை இன்ச்சுக்கு நன்னாவே கிளைய தூக்கிடு தலை தூக்கினா சுவாமி வந்து இப்படி கற்பனை படிப்பாரு நாகபூஷன் கையை பிடிக்கிறதுக்காக கையை நிறுத்தினா திடீர்னு ஒரு பாம்பு தலை தூக்கிதுன்னா என்ன பண்ணுவோம் காட்டுல இருந்து தபஸ் பண்றாள் பார்வதி அப்படி காட்டுல ரவம் பண்ணக்கூடிய சமயத்தில் பயத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அவளுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் தெரியுமா எப்ப பார்த்தாலும் பஞ்சாட்சர்த்தியே ஜெபம் பண்ணி நிற்ப மகாபயங்கள்லாம் நிவிற்த்தி ஆறதுக்கு அந்த அபியாசத்துல அந்த சம்ஸ்காரத்துல இப்பவும் நமசின்னு ஆரம்பிச்சாளா முடிக்கலாம் பஞ்சாட்சரத்தை சொன்னு அப்படி பல்ல கடிச்சிருந்து சொல்லதாவது அப்படின்னு பேர சொல்லப்படாதுன்னு நினைச்ச ஒரு காலம் இருந்தது அதனாலுடைய பேரை சொல்லப்படாத சொல்லிவிட்டோமே தெரியாம சொல்லுத்தால டக்கு அப்படி பாதியில து நமக்கெல்லாம் மங்களோகம் லஜிதம் முகம் அம்பிகிறது அம்பாளுடைய கண்ணில் அம்பாளை ஸ்மரணம் பண்ணா நமக்கெல்லாம் பயம் போகுமோ அதனால எந்த அம்பாளுக்கு மாயவரத்துல அபயாம்பிகா என்று பெயரோ அந்த அம்பா கண்ணில் பயம் தெரியல சரசிறுவ சௌபாகிய ஜனனி இந்த ரெண்டு பாடங்கள் உள்ளு சௌபாகிய ஜெயினி அப்படின்னு ஒரு பிரேஷ் சௌபாகிய ஜனனின்னு ரெண்டு பாடங்கள் உண்டு அதாவது தாமரை போல இருக்கு கண் தாமரைக்கு இருக்கக்கூடிய மென்மை தாமரைக்குன்னு இருக்கக்கூடிய தன்மையை எப்படி காட்டணும்னு காட்டி கொடுத்த மூல குருவாம் இந்த அம்பாளுடைய கண் அதாவது அம்பாள் கண்ணால் பார்த்தா தாமரையான வெக்கத்தால குறிஞ்சி தலை குறிஞ்சு இருக்கக்கூடிய சோழஜரியாமல் ஒரே சூம்பி போய்டுறது சரசாகிய ஜெயினி ரெண்டு விதமான பாட்டம் உண்டு தன் தோழிகளோட ஏகாந்தமா இருக்கக்கூடிய சமயத்தில் அங்க அறிவிற்பு குத்சனா அதே மாதிரி போது ஒரே ஆசியரசம் கண்ணே திருக்கிறது கங்கை இடத்துல கோபம் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய பாம்புகள பார்க்க பயம் வீரியரசமானது தாமரை சகி கழித்தரசம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரசம் இருக்கு யார்த்த காட்டுறது கருணா ரசம் கருணாசப்தோட ரொம்ப நெருங்கின சம்பந்தம் கொண்டது கருணம் கருணகான்னு சொன்னா வேற கருணா சொன்னா வேற கருணு சொன்னாக்க துக்கம் அர்த்தம் சோகம் அர்த்தம் துக்கத்தை அனுபவிக்கிற போது சோகத்தை அனுபவிக்கிற போது அதை பார்த்து நம்முடைய மனசுல ஏற்படக்கூடிய எம்பத்தியால் ஏற்படக்கூடிய நீட்டி சொல்ல வேண்டிய பதமாக அது இருக்கு ஏகோரசு பகபூதிங்கிற மகாகவிரே ஒரு சோகரசன்தான் சோகரசன்தான் ரொம்ப பிரதானமான ரசம் அந்த சோகரசம் இருக்கக்கூடிய காவியங்கள் ரொம்ப இலக்கிய நயம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் பாருங்க ராமாயணம் முழுக்க so full of a tragedy running through the ramayana a tale of recurrent disappointment and frustration in which destiny seems to score against divinity itself professor shankar narayan said a tale of recurrent disappointment and frustration enga vaarthaalum dukkama irukum shokama irukum that is why tragedy is moves us to heights of emotion as comedy seldom do shokaramna pradhana rasa and the shokara rasa the அவரை கூடியெல்லாம் சாதுக்களுக்கு சோகத்தை போக்குவிக்கக் சோகாபகந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேகே ஆகாரிணி ராஜதே ஆனா தாயாரும் தாயாருக்கு போதுமே குழந்தைகள்தான் ரொம்ப கருணை ஜாஸ்தி உலகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கக்கூடிய வரதேவத கருணையே வடிவெடுத்தவள் கேளேஸ்வரனே பரமேஸ்வனுடைய கருணைதான் உறைஞ்சு போய் கிறிஸ்டலை அம்பாள் என்ற ரூபத்தை வந்திருக்கு ஜெகத்ராதும் சம்போகோ